நாம் எதை ியதில் பிரியர்களாக வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து நம்மை சரிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நேரம் இரண்டாம் திமுக மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எப்படி என தற்பெரியராயும் பணப்பிரியராயும் இப்படிப்பட்ட வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய நிலவரம் எப்படி இருக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும் முதலாவது மனுஷன் தற்புரியனாய் மாறுகிறான் தன்னை மாத்திரம் பிரியப்படுத்தணும் தான் என்கிற ஒரு சுயநலவாதியாக மாறுகிறான் அது தவறு இரண்டாவது பணப்பிரியர்கள் பணம் உதவும் பணம் தேவை ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற்று இரவு தற்பிரியர்கள் பணப்பிரியர்களை குறித்து நாம் சிந்தித்து நம்மை சுத்திகரித்தோம் காலையில் இரண்டாம் தீமத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் அங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது சுகபோகப் பிரியர்கள் பெந்தைய கோஷ்டை மார்க்கம் என்பது கிறிஸ்தவ மார்க்கம் சிலுவை மார்க்கம் இதில் சுகபோகத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது கத்தர் கொடுப்பார் பிசாசு கூட கொடுப்பான் பிசாசு சொல்கிறான் ஏசிட்ட என் காலில் விழுங்க உலகத்தினுடைய மகிமையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்கிறேன் தாரன்னு சொன்னான் விழுந்தா தந்திருப்பான் நம்ம விசுவாசிகள் கூட பிசாசின் காலில் போய் விழுந்து உலகத்தின் மகிமே வாங்கி கொள்றாங்க ஆனால் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் சுகபோகம் உன்னை பரலவுத்துக்கு எழுதுகிட்டு போகாது அந்த ஐஸ்வர்யமான பாதாளத்துக்கு வேதனை உண்டாக்கும் இடத்துக்கு அழைத்து கொண்டு போனது இல்லை ஆட்டால் இழுத்து கொண்டு போனது இல்லாவிட்டால் கொண்டு போய் சேர்த்தது நான்காவதாக கலாத்தியர் ஒன்று பத்தின்படி ஊழியக்காரன் அல்லவே அடுத்து அங்கே சொல்லப்பட்டதான பிரியன் என்று சொல்லுகிறது மனுஷரை பிரியப்படுத்துவது புருஷனை பிரியப்படுத்துறது மனுஷன மனைவிய பிரியப்படுத்துறது ஊழியக்காரங்களை பிரியப்படுத்துகிறது இல்ல சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இவங்களை தான் பிரிய நாம் முயற்சி எடுக்கிறோம் மனுஷனை பிரியப்படுத்துவனா இருந்தால் நீ கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே இப்பொழுது இன்றைக்கு நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பத்து ரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள் ரத்திரியர் உத்தமனை பகைக்கிறார்கள் இங்கே சொல்லப்பட்டது ரத்த பிரியர்கள் சாடிஸ்ட் ஸ்பிரிட் ஒரு சிலர்லாம் மனைவியை அடிப்பாங்க அந்த ரத்தத்தை பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு அந்த வேகம் குறையும் இந்த ஆவி மாதிரி ஒரு சில பிள்ளைகளை பிடிச்சி அடிப்பாங்க ரத்தம் வர்ற வரைக்கும் அடிப்பாங்க இன்னும் ஒரு சிலர் மற்றவங்களை அடிப்பாங்க அவங்களுக்கு அந்த ரத்தம் வரணும் ஒரு சில மதங்களுடைய ஆச்சாரமே அப்படி இருக்கு வாளை உருவிட்டால் அதில் என்ன பண்ணணும் ஆளை குத்தணும் எதையாவது ஒன்று குத்தி ரத்தம் வரணும் இல்லைன்னா என்ன செய்வான் கையை லைட்டாக கீறி அந்த ரத்தத்தை பட்டான் ரத்தம் படாமல் எதை உரையில் வைக்கக்கூடாது பட்டயத்தை உரையில் வைக்கக்கூடாது உருவக்கூடாது உருவிட்டால் ரத்தம் பட்டால்தான் வைக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஆவி த சேரிஸ்ட் ஸ்பிரிட்டு த சைக்கோ மாதிரி அடித்து அவங்கள துன்பப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறது இந்த சிகரெட் வச்சு சுடுவாங்க வேதனைப்படுத்துவாங்க பயங்கரமான ஒரு ஸ்பிரிட்டு ஹிட்லருடைய ஆவி யூதுரை பயங்கர சித்திரவாதிகளை கொண்டு போவான் அவ்வளவு சித்திரவாதிகளை கொண்டு போயிட்டு அவனுக்கு அவன் கத்தரான அந்த உணர்வே நிசையாது இருக்காது அதில் சந்தோஷமாக இருப்பான் ஜனங்களை வேதனைப்படுத்திட்டு அதை பார்த்து எல்லாரும் கைகொட்டி சிரிக்கிறது இவங்கெல்லாம் யாரு ரத்தப்பிரியர்கள் இவங்க எனக்கு தெரியும் ஒரு சகோதரி ஒரு புருஷன் அடிச்சுட்டு அதுக்கு இருந்து கை காலில் எங்கேயாவது அடிச்சு கிழிச்சு ரத்தம் வந்துச்சுன்னா பூனையை கொண்டு வந்து அதை குடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இன்ட்ரெஸ்டா இப்படி இருக்காங்க மனுஷன் அவங்களுக்கு அப்படி ஆவி இருக்கா இரத்த பிரியர்கள் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னா உத்தமனை பகைப்பார்கள் பரிசுத்தவங்களை பிடிக்காது உத்தமர்களை பிடிக்காது ஆவிக்குரிய பிடிக்காது நான் சொல்லல பைபிள் சொல்லுது ரத்த பிரியர் யார பகைக்கிறாங்க உத்தமனை பகைக்கிறார்கள் ஒரு ஆவிக்குரியவன் ஒரு ஜெபிக்கிறவன் ஒரு புத்தி சொல்றவன் ஒரு முழங்கால் நிக்கிறவன் நல்ல கத்தருக்காக நிக்கிற மனுஷன் பாவத்துக்கு விளைகிற மனுஷன் அவன் தான் உத்தமன் தன் மனதை அடக்குபவன் தன் மனதை அடக்குபவன் உத்தமன் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் வளர்றவனை பார்த்தா பிடிக்காது ஆமா பெரிய அப்படியே வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி சொல்றான் அப்படிமா இப்படி நீயும் நானும் எப்பமாவது சொல்லியிருந்தோன்னா நம்ம பேர் என்னது என்னது ரத்த பிரிய இரண்டாம் சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினாறு 18 சாரி தப்பு சாமுவேல் 16 17 பதினேழு சீமேயி அவனை தூஷித்து ரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ சவுளின் ராஜாவான உண்மையில் கத்த சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார் கத்த யப பாலத்தை உன் குமாரி ஒப்புதும் கல்லு மண் அள்ளி போட்டு நாசமா போனான் சொல்லும் போது அவன் சொன்ன குற்றச்சாட்டு என்னது நீ ஒரு ரத்த பிரியன் பாருங்க அவனால ஆலயத்தை கட்டவே முடியல கடையத்துக்காக லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சேர்த்து வைக்க சக்தி இருந்துச்சு நீ யுத்தத்தில் அதிகமாக ரத்தம் நீ என்ன செய்யாத ஆலயத்தை கட்டாத வேண்டாம் ஆனா ஆலயம் கட்டணும்னு பயங்கர பிரதிஷ்ட பண்ணிருந்தாரு யாரு தாவிது ஆலயத்தை கட்டணும் என்ன பிரதிஷ்டப்படுத்த தூங்க மாட்டேன் ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று நான் என் கண்களுக்கு வரக்கூடாது வல்லவருக்கு ஒரு ஆலயத்தை நல்ல ஆசை கணக்கு வழக்கில் பொண்ணும் பொருளும் சேர்த்து வச்சுட்டான் வரும்போது கத்தர் சொன்னாரு இல்ல நீ என் ஆலயத்தை கட்ட மாட்டாய் எப்படி இருக்கும் நீ என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நீ யுத்த மனுஷனா இருந்து ரத்தத்தை சிந்தினாய் என்ற ரத்தத்தை சிந்தினதுனால ரத்தப்படி உன் மேல இருக்கிறதுனால நீ சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு அப்படியே ராஜ்ஜிய பாரத்தை சிறப்படுத்தினாலும் என் ஆலயத்தை கட்டுக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான்னா அவன் எதை சிந்தக்கூடாது ரத்தம் சிந்தக்கூடாது மற்றவனை வேதனைப்படுத்தக்கூடாது மற்றவனை நீ சிறுவையில் அறிஞ்சி கையும் காலையும் ஆணியில் அடித்து முன்னு மூடி சூட்டி முதுகெல்லாம் பிச்சு எடுத்து ரத்த வழியை வச்சுட்டு நீ இங்கே வந்து என் கோயிலில் வந்து அழகாக கட்டணும்னு ஆசைப்படாத நீ என் கட்ட மறுபடியும் வாசிங்க என் ஆலயத்தை நீ என் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் வேண்டாம் பேசாத நீக்கி குப்பையில் போடு என்ன பெரிய பிரதிஷ்டோபின் வல்ல ஒரு ஆலயத்தை கட்டுவேன் நீ சிந்தின ரத்தம் எவ்வளவு யோசிச்சு பாருங்க அதெல்லாம் நீ சரிப்படுத்தணும் மூலமா ரத்த சிந்தனை எத்தனை பேரை ரத்த சிந்தனை வச்சியோ துக்கப்படுத்த வச்சியோ வேதனைப்படுத்தினியோ அவளை பற்றி நீ ஒப்புறவாகு அதனிய வந்து சொன்ன ரத்த பிரியனே தொலைந்து போ கத்தர் சவுலின் வீட்டின் ரத்த ரத்தப்பள்ளியவன் தலையில சுமத்திட்டாடுறான்னு சொன்னான் வலியெல்லாம் ஏசிக்கிட்டே தான் வந்தான் ரோடு ரோடா அழுதுகிட்டே போய்கிட்டே இருக்கான் செருப்பு கூட போடல வெறுங்காலும் போய்கிட்டு இருக்கான் ஐயோன்னு அபிஷா துல்றான் வெட்டித்தமா குத்திட்டுவான்னு அவன் ஏசிட்டு போறான் விடுறான்னு சொல்றான் கத்தர் தான் அவனை ஏச சொல்லியிருக்காரு மண்ணல்லி போட சொல்லியிருக்காரு கல்லள்ளி போட சொல்லியிருக்காரு அவன் சொல்லிக்கிட்டே கூட வரா ரத்தப்பிரியனையே தொலைஞ்சு போ ரத்த பிரியனையை தொலைஞ்சு போ கத்தர் பாடுற அவனை நியாயம் தடுத்துட்டார் நான் எப்படி இருக்கும் நம்முடைய பெயர் ரத்தப்பிரியனா ரத்தப்பிரியர்கள் உத்தமனை பகைக்கிறார்கள் உன்னால் அவிக்குரியவனோட ஐக்கியமாக முடியுதா சபையில் எவெல்லாம் கொலப்படியும் அவங்க கூட போய் உனக்கு டை ஆக முடியும் எவன் பின்மாற்றுவதற்கானோ அவன் கூட போய் சந்துக்குவார் நம்முடைய டார்கெட்டு நம்ம மினிஸ்டினுடைய டார்கெட்டு அதுதான் அதுக்கு தான் ஒன்னையும் என்னையும் கொண்டு வந்து இருக்கிறார் ஒன்னு பதினேழு பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்படியாதவர்களை நீதிமன்ற ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த மதுரையிலிருந்து ஒரு நானூறு விசுவாசிகளை நூத்தி ஒன்பதோ முன்னூத்தி எண்பதோ யார மாறணும் உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துறது ஊழியம் ஆனா இந்த உத்தமனா உனக்கு பிடிக்காது இருக்கிறோம் இரண்டாம் சாம் இருபத்தி ஒன்று ஒன்றை பார்க்கும் பொழுது தாவீதி நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது அப்பொழுது தாவீது கர்த்தோடைய சமூகத்தில் விசாரித்தான் வறுமை கஷ்டம் தடை தரத்திரம் சாபம் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னா உங்களுக்குள்ள ரத்த பிரியனுடைய ஆவி இருக்கான்னு பாருங்க குடும்பத்தாராகிய இரத்த பிரியர்கள் நிமித்தம் இந்த ஓயாத பஞ்சம் ஒரு நாள் அல்ல வருஷம் மூணு வருஷம் தாவிதின் காலத்தில் பயங்கர பஞ்சம் அவனுக்கு போக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணி பார்த்தான் ஒன்னும் செட் ஆகல கடைசியில் கத்த போய் கேட்டான் என்ன சுவாமி இவ்வளவு பெரிய பஞ்சம் என் தேசத்தில் வருஷ கணக்காக எழுத்துக்கிட்டே போறேன் சொன்னாரு இது ரத்த பிரியனான சவுல் நிமித்தம் அவன் வீட்டார் நிமித்தம் வந்தது ஆசீர்வாதத்துக்கு தட உன்னுடைய ரத்தம் சிந்துக்கிற புத்தி தான் மற்றவங்களுடைய இரத்தப்பொழிகளுக்கு நீங்களாகணும் அடுத்தவங்க ரத்தப்பள்ளிக்கு நீ உள்ள போய் சிக்கூடாது ஒன் நிமித்தம் ஒருவன் இடல் அடைந்தால் தப்பு இந்த சபையிலிருந்து ஒருத்தன் நிமித்த இடர்லி வெளியே போயிட்டான்னா தொலைஞ்ச நீ நீ தான் கணக்கு அவனா போய் தண்ணி அக்கிரமத்தில் போனான்னா வேற விஷயம் உன்னுடைய செயல் உன்னுடைய பேச்சு உன்னுடைய ஏதாவது ஒன்று அவனை இடர வைக்க கூடாது தாவிதொரு இரத்த பிரியன் அதனால கத்திர ஆலயத்தை கட்டப்படலை சவுல் ஒரு இரத்த பிரியன் அந்த அவனுடைய ஓட்டம் ஜெயமா முடியலை அவனுடைய ஓட்டஞ்சும் ஜெயமா முடியல அதே நேரத்தில் ஒரு பெரிய பஞ்சம் தேசத்துக்கு வர்றதுக்கு அவனுடைய இரத்த பிரியனுடைய ஆவி போராடினது சங்கீதம் ஐந்து ஆறு ஐந்தாம் சங்கீதம் ஆறாவசனம் பொ அழிப்பி ரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கத்தர் அருவருக்கிறார் ரத்த பிரியனா இருந்தா கத்தர் அருவிருக்கிறார் ரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷன் இருதயத்தில் வெளியே அப்படி சிரிக்கிறது கபட நாடகம் ஆடு இப்படிப்பட்ட ஆவிகள் வஞ்சிக்கிற ஏமாற்றுகிறது சிரிச்சுக்கிட்டே இருப்பான் கழுத்த அறுத்துருவான் ஸ்லோ பாய்சன் இவெல்லாம் சபையினுடைய ஸ்லோ பாய்சன் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் இரத்த பிரியர்களை கர்த்தர் அருவருக்கிறார் இரத்த பிரியனை வந்து ரமணால் நீடிக்க முடியாது பாதி வழியிலேயே அவுட் ஆயிடுவான் சவுல்னா சீக்கிரமாக செத்துட்டான் அவனா போய் ஈட்டியை நட்டி திருப்பி விழுந்து இன்னொருத்த வந்து வெட்டி வாழ்க்கை அதனால சொல்லி இருக்கிறது ரத்த பிரியனை பாவிகளோடும் என் ஜீவனை ரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதேயும் இரத்த பிரியருடைய பிரியரோடு சேர்ந்து என் ஆத்துமாவை வாரி கொள்ளாதேயும் காரணம் என்ன ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி மூணாம் தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர் பாதி வரையில் பிழைத்திருக்க மாட்டார்கள் போட்டு போயிடுவான் பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்தில் என்னது முடிவுன்னு பைபிள் சொல்லிடுவோம் சின்ன வயசுல செத்து போயிடுறாங்க இவன் ரெண்டு பேரை கொண்டுருவான் அவன் டைம் பார்த்து கரெக்டா பண்ணி போயிருவான் அப்ப இந்த இவங்களுக்கு என்னது ரத்த பிரியர்கள் இரத்த பிரியர்களுடைய முடிவை பத்தி பைபிள் சொல்லுகிறது அவர்கள் பாதி வயதை கூட என்ன செய்ய மாட்டார்கள் கடந்து போக மாட்டார்கள் அதனாலதான் அவன் சொல்றான் ரத்தப்பிரியனு போல ஏன் ஆத்துமாவை பாதி வயசுல எடுத்துடாதீங்க அப்படிங்கிறான் எப்படி ஆவி இந்த பார்வனுடைய ஆவி எப்படின்னா அந்த ஜனங்களை போட்டு அட்டி அட்டி அட்டின்னு ஆல ஊட்டிகளை வச்சு மேய்க்கிறது இந்த மாடை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது அவங்க பாவம் அந்த செங்கல் அறுத்துட்டு வந்தா அவங்களுக்கு உடனே சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தாளடிகள் தர மாட்டோம் செங்கல் செங்கல் அறுத்தா கூலி என்னது பணம் கிடையாது நெல்லு கிடையாது என்னது வைக்கோல் எப்படி இருக்கும் செங்கல் அறுத்தா கூலி வந்து என்ன கிடையாது பணமோ பொருளோ கிடையாது எது என்னது தாளடிகள் அப்படின்னா என்னது வைக்கோலை அறுத்துட்டு போனதுக்கு போக மிச்சது இதை எடுத்துக்கிட்டு அவன் கொண்டு போய் அந்த வயலில் இருந்து எடுத்து கொண்டு போய் அவங்க என்ன செய்யணும் சேர்த்து வச்சிருப்பாங்க அதை கொண்டு போய் அந்த வைக்கோலை விற்று காசு வாங்கி அதுக்கு பிறகு அவன் சோத்துக்குரியதை வாங்கி வீட்டுல போய் போய் என்ன செய்யணும் சோது பொங்கி சாப்பிடணும் இதுதான் இஸ்ரேவலுடைய தலையெழுத்து எப்படி இருக்கும் பாருங்க டைம் ஆன பொழுது ஜங்கள் விடுதலையை தேடின பொழுது வைக்கோல் வெளியே அனுப்புடி பொறுக்கி அதை கொண்டு போய் திருப்பி வித்துட்டோம் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைகோல் சம்பாதிக்கும் செங்கல் வேலைக்கு நீங்கள் வைக்கோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் செஞ்சுட்டு போய் வைக்கோல் எடுத்து அதை கொண்டு போய் கடையிலோ எங்கேயோ மார்க்கெட் கொடுத்து அதிலிருந்து சவுத் கொரியும் என்ன மாதிரி ஸ்பிரிட் பாருங்க கொடுமையான ஒரு ஆவி நம்ம ஆளுங்க கூட பன்னெண்டு ரூபா கொடுத்துட்டு அதுக்கு இருபத்தி எட்டு ட்ரிப் கணக்கு கொடுத்தது எத்தனை ரூபா பன்னிரெண்டு ரூபா அதுல நாலு பேர் சாப்பிடணும் ஏழு பேர் குழம்பு வைக்கணும் இதை வாய்க்கு ருசியாக இருக்க வேண்டும் மெனு கொடுத்துட்டு போயிடுவாரு நீ எந்த காலத்தில் இருக்கிற கற்காலத்தில் இருக்கிறியா அதில் வேற டேஸ்டாக இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு அடிப்பார் இல்லைன்னா கோவப்படுவார் ஃபைவ் ஸ்டார் மாதிரி இருக்கணும் அதை எவ்வளவு செலவழித்தாய் அதில் எவ்வளவு மீதம் எடுத்தாய் ஏ நீ அதே பன்னெண்டு ரூபாய்க்கு நீ அதே குழம்பு வச்சு நீ கொடுத்துரு அவள் வேலைக்கு போட்டோம் நீ சமையல் ஆயிடு பொம்பளைய மாறிடு உனக்கு இப்படி செய்ய முடியுமா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் தவறு ஆனால் இவர் வந்து தேவைப்பட்டா போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவாரு நாலு முட்டை சாப்பிட்டு வந்துடுவாரு தோசை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவாரு அமைதியா ஒன்று தெரியாமி வந்து உட்காந்துக்குவாரு அப்படியா இதெல்லாம் சேடிஸ்ட் ஸ்பிரிட்டுங்க மற்றவங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி அதில் குளிர் ஒரு பழக்கம் தப்பு உனக்கு பிதாவின் சிந்தை இல்லை உனக்கு தாயின் சிந்தை இல்லை அடுத்ததாக அவனுடைய காவர்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர் அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் தூக்கமயக்கமாய் புலம்புகிறவர்கள் படுத்துக்கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர் அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் தூக்கம்தான் விட்டா தூங்கிட்டே இருவான் கும்பகர்ணன் ஒருத்தர் தானா ஆறு மாதம் தூங்குவான்னு அந்த ஆறு மாதம் கழிச்சு கூட அவன் அவசரத்துக்கு எழுப்பணும்னா யார வச்சுதான் எழுப்பணும் படிச்சுக்கீங்களா ஸ்கூல்ல யார வச்சுதான் எழுப்பணும் யானை வச்சுதான் எழுப்பணுமா எழுப்ப மாட்டான் படிச்சுக்கிங்களா அப்படி கதை கேட்டிருக்கீங்களா அதே மாதிரி நம்மகளாம் ஐயோ படுத்துட்டான் அதோட முடிஞ்சு வச்சு ஏசு வந்துட்டு போயிட்டு திருப்பி ஒவ்வொருத்தரவர்களை முடிஞ்சா கூட எழுபது ஆண்டவரும் கூட ஒரு டைமுக்கு பிறகு சொல்றாரு அவனை எழுப்பாத தொலைஞ்சு போட்டு எழுப்பாதம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் அவ்ள தான் நாலு மணி ஜபத்துக்கு எழுப்புகிறவன் யார் ட்ரெயின் போகும்போது எழுப்புகிறவன் யார் எங்கே போய் எழுப்புறது அவன் காத்திருப்பதில் எல்லாரும் ஆவையில் டமால் டிமால்னு இடிச்சுக்கிட்டு இருந்தா கூட அவன் இருக்கான் அது ஃபேக்ட்ரியில் தூங்கி பழக்கம் ஃபேக்ட்ரியில் பெரிய பெரிய இன்ஜின் தட்டா தட்டா தட்டான்னு ஓடும் இவன் அங்கேயும் தூங்கிட்டே இருந்திருப்பான் இங்கே கொண்டு வந்து விட்டா இதே அடுத்த மிஷின் அதுலேயே அழகாக தூங்கிகிட்டே இருப்பான் கடலே கொந்தளிக்குது கப்பல் தடுமாறிக்கிட்டு இருக்கு பைத்தியம் முடிச்சிட்டு இருக்கான் யோனா எங்க இருக்காரு யோனா என்ன பண்ணாரு அவன் பேசாம தூங்கிட்டு போய் எழுப்புனாங்க என்னப்பா உனக்கு பிரச்சனை நீ யாரு நான் நான் ஊழியர்காரன் ரைட்டு அப்ப பிரச்சனை எப்படி இருக்க அப்படியா நான்தான் போல் பிரச்சனை ரொம்ப சிம்பிளா சொல்றான் நான் தப்பு பண்ணிட்டேன் தூக்கி போடுங்க அப்படியாவது ஊழியத்தை விட்டு போய் செத்தாது நல்லா இருக்கும் முடிவுட்டான் தூக்கம் பாருங்க அவனுக்கு எப்படி வரும் அதனால கத்திர சொல்றாரு மனவாட்டியாய் மாறின பின்பு ஒராள் தூங்கின கத்திர சொல்றாரு அவனை எழுப்பாரு போய் தொலைட்டான் வாசிங்க உன்னத பாட்டுல சொல்றாரு எனக்கு பிரியமானவளுக்கு அவளுக்கே மனதாக மட்டும் எப்போ எழுமணும்னு நினைக்கிறாள நினைஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் தூங்குறாங்க கூட்டத்தில் ஜப்பத்தில் தூங்குறாங்க அவங்கள எழுப்புனா என்ன இருக்கும் உடனே பக்கத்தில் எழுப்புனா ஆளை கட்டிச்சிருவாங்க இல்லைன்னா ஒரு பொய் சொல்லுவாங்க நான் ஜபிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிமாங்க நான் முடிச்சுதான் இருக்கேன் அப்படிம்மா அதனால் கத்தர் பார்த்தார் நீ அவளை விழிக்கப்பண்ணாமலும் எழுப்பாமலும் அவ்வளோதான் விட்டுட்டு போயிடு கூட்டம் முடிஞ்சிட்டு போட்டோம் எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டோம் அது பாட்டு தூங்கட்டும் எதுக்கு உட்காந்துட்டு ஜபத்தில் தூங்கிட்டு கடை அப்படியே அதனால தயவு செய்து உங்களில் எத்தனை பேர் நித்திரை பிரியர்கள் என்று பாருங்கள் ஒரு சிலருக்கு தூக்கம் எழுப்பிட்டா கொன்றுவாங்க கதவை எரிக்கு பூட்டிடுவாங்க உள்ளே பூட்டிடுவாங்க வெளியும் பூட்டிடுவாங்க தூக்கத்தின் ஆவி வரும்போது இறைமையா முப்பத்தி ஒன்னு இருபத்தி ஆறுல சொல்லிருக்கிறது நித்திரை அவர்களுக்கு இன்பமாயிருந்தது இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என் நித்திரை எனக்கு இன்பமா இருந்தது என்ன செய்யறா அளிக்கிறார் அதுக்கு சரியான பைபிள் பழைய ஓல்டு மொழிபெயர்ப்புல நல்ல மொழிபெயர்ப்பு நித்திரையில் அவனுக்கு இன்பத்தை அளிக்கிறார் இன்பமான காரியங்கள் சொப்பனோ தரிசனம் பரலோகம் மகிமையே காண்பிக்கிறார் அர்த்தம் இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு தூக்கத்தின் ஆவி இருக்கு தூக்கம் வேணும் ஒரு மனுஷனுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைஞ்சது அவன் என்ன செய்யணும் தூங்கணும் இல்லைன்னா அவன் யார மாறுவான் நாட்கள் போக போக யாரா மாறுவான் வியாதிஸ்தனாய் மாறுவான் அதனால அவனுக்கு தூக்கம் தேவை பட் தூக்கம் ஒரு அசுத்தாவியா உன் தலையில் வந்து ஏறி உட்காந்துடக்கூடாது ஏசாயா இருபத்தி ஒன்பது உங்கள் மேல்விட்டார் அவ்வளவுதான் நீ முக்காடு போட்ட கேஸ்தான் அவனுடைய ஒன்று மரியாதை குருடர் அவனுடைய காவற்கர் எல்லாரும் ஒன்று அறியாத குருடர் அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள் படுத்துக்கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர் அப்ப போய் படுத்துவாங்க புஸ்கு புஸ்கு போய் ஓடுறது படுத்துக்கிறது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் நீங்க பாருங்க தூங்கினீங்கன்னா என்ன நடக்கும் பள்ளியில் தூங்கினவன் கல்வி இழந்தான் ஜபத்தில் தூங்கினு போயிடும் பிசாசம் உன்னை தூங்க வச்சு தன்னுடைய வேலையை அழகாக கண்டு போயிடுவான் நித்திரை அது கரெக்டாக இருக்கணும் ஒரு சிலர்லாம் பாருங்கள் நைட் ரெண்டு மணிக்கு படுத்தா கூட நாலு மணிக்குளம்பிடுவாங்க பத்து மணிக்கு படுத்தாலும் கரெக்டாக நாலு மணிக்குளம்பிடுவாங்க நம்ம அப்படி இல்லை நமக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை நித்திரையை பற்றி பைபிள் சொல்கிறது அது மறித்த நிலவரம் எபிஆர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தூக்க மயக்கத்தை ஜெயிக்கணும் அது ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு கணநத்திரி ஆவிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க சுவாமி பைபிள் சொல்லுகிறது ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா ராத்திரியிலே முதற் சாம்பத்தில் எழுந்து மூர்ச்சித்து கிடக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறடு இரவு முழுவதும் என் கைகள் தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது அப்ப நைட்டு வந்து நீ தேவ சமூகத்தில் இருக்கணும் நைட் எல்லாம் நீ உனக்கு டைம் கிடைக்கும்போது அதனால தான் ஊழியத்தில் சொல்லுவாங்க படுத்து தூங்கக்கூடாது ஊழியத்தில் சொல்ற கான்செப்ட் என்னதே தூக்கம் வராது ஆனாலும் அங்க வச்சு கூட்டி குறைச்சு ஒரு ரெண்டு சீட்டு எழுத்து போட்டு அப்படி இழுத்து போட்டு எல்லாரும் தள்ளி போய் சத்தம் படாத இப்படி எல்லாம் சொல்லி ட்ரை பண்ணி தூக்கத்தை கொண்டு வராத படுத்து தூங்காத தூங்கிப்படுன்னு சொல்லுவாங்க உன் அறியாமலே உனக்கு தூக்கம் வந்து படுத்துட்டேன்னா ஓகே ஆனா நீ அந்த டைமுக்கு போய்கிட்டு உடனே அப்படி மிலிட போய்கிட்டு உடனே படுத்துக்கிட்டு ஜபத்துக்கு போகாம அங்க போகாம இங்க போகாம அப்படி இருக்கக்கூடாது கணனைத்திரை நாவிக்கு நீ இடம் கூடாது உன்னை தரித்திரனாய் மாற்றும் நீதிமொழிகள் இருபது பதிமூன்று தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் அவ்வளவுதான் தொங்கிட்டுருக்கலாம் இன்னைக்கு வேலைக்கு போகாம தூங்கலாம் நாளைக்கு வேலைக்கு போகாம தூங்கலாம் ஒரு வாரம் வேலைக்கு போகாம தூங்கலாம் கேட்டால் போன வாங்கின போன வாரம் வாங்கின சம்பளம் இருக்குல்ல அதை செலவழின்னு சொல்லலாம் எல்லாம் காலியான பிறகு திருப்பி நீ போகணும் வேலை கிடைக்காது திருப்பி கொஞ்ச நாளில் நீ யாராக மாறுவே நீ தருத்தரனாக மாறிடுவாய் யோசிச்சு பாருங்கள் மில்டரியில் இல்லை விட்ட போலீஸ்லாம் தூங்கிட்டா திடீர்னு செக்கிங் வருவாங்க வந்து எனத்தை எடுத்துட்டு போயிருவான் இவன் கையில் இருக்கிற கண்ணு இவன் கையில் இருக்கிற எடுத்து வச்ச தொப்பி இதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான் திருப்பி சஸ்பெண்ட் தான் மெமோ தான் டீக்ரேட் பண்ணுவான் நம்ம இதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு டிகிரேட் வரும் வருகை வரும்போது போக மாட்டேன் டப்பு ரிவர்ஸ் ஆயிடுது கண நித்திரையை ஆவிக்க நீங்க இடம் கொடுக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாதை நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று அவ்வளவுதான் தூக்கத்துக்கு நீங்க இடம் கொடுக்க நித்திரை பிரியர்கள் வேலைக்கு போக மாட்டா எட்டரைக்கு பஸ் இந்த பிள்ளைங்க பாருங்க ஏழை முக்காலுக்கு எட்டு மணிக்கு தான் எழும்பும் அதுவும் இவங்களை ஊழிக்கு எழுப்பி டைம் ஆயிடுச்சு உடனே பாருங்க பிறகு பாத்தீங்கன்னா பம்பரமா சுத்துங்க எத்தனை மணி எத்தனை நிமிஷத்துக்குள்ள அங்கே போனால் பாத்ரூமில் இன்னொரு ஆளிருக்கோம் வீட்டில் ஏ நான் அவசரமாக போகணும் தட்டா போட்டான்னு கத்தி அவனை ஓட்டச்சி கதவை தண்ணியை தூக்கி தலை வழியாக ஊற்றி தலை நனையாக கனி நனைஞ்சது காயாமல் அங்கேருந்து ஓடி வந்து இவங்க சாப்பாடை தூக்கிட்டு ரொடிய அனுப்பாங்க ஒரு இட்லி சாப்பிட்டு போ இட்லி சாப்பிட்டு போகணும் அத்தை தூக்கிட்டு புக்குக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே வந்துடுவாங்க ரோட்டுக்கு வந்துடும் திருப்பி தலைய அதுக்கு ஒரு வியாதி அப்படி இதெல்லாம் வேணுமா எ குணசாலியான ஸ்திரீ எப்ப எழும்புவா எப்ப தூங்குவான்னு பாருங்க தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு பின்தூங்கி பின்தூங்கி முன்னெழுவாள் யாரு அடுத்த வார்த்தை சொல்லுங்க அத சொல்ல மாட்டேங்கிறீங்க பின்தூங்கி முன்னெழுவாள் பத்தினு சொல்லிருக்கா எப்படி ஒரு சரியான குணசாலியான ஒரு பெண்ணு லேட்டா தூங்குவா எப்படி எழும்புவா அப்படி பைபிள்வாங்க நீதிமொழிகள் முப்பத்தி 15 பதினைந்து இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து எப்படி எப்ப எழுபளா ஏழரை மணிக்கு எலும்பி தன் புருஷனுக்கு காப்பியை கொடுத்தவளா எப்படி எப்படி நீயும் நானும் ஒன்னு ஆணும் பெண்ணும் சமம் ஏழரை எழுபுவேன் எட்டு மணிக்கு தான் காஃபி உனக்கு காஃபி வேணும்னா நீ வேற ஒருத்திய கட்டி இருக்கணும் நல்லா கவனிச்சுக்கங்க நம்முடைய ஊழியத்தின் பாதையில இந்த விசுவாச பாதையில உன்னுடைய தூக்கம் உனைய குணசாலியா மாற்ற விடாது குணசாலியான ஸ்திரீ என்ன செய்வாள் எப்போ எழும்புவா இருட்டோடு எழுந்துருவா நான் நேற்று படித்து பார்த்தேன் ஏ போ மாதிரி நம்ம பிள்ளைங்கள்லாம் மாறிட்டாங்கன்னா நாமெல்லாம் மாறிட்டோன்னா எப்படி இருக்கும் சகலகலா வல்லிவு அப்படி தான் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அவள் போய் ரெட்டு கொடுத்ததுக்கு ரெட்டுக்கு ரெடி பண்ணுவா இங்கே போய் வயலுக்கு வருவா அங்கே போய் வயலை வாங்குவா இங்கே வந்து வீட்டில் பிள்ளைகளுக்கு என்ன செய்வா குழு குளிருக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணுவா அங்கிருந்து நேர போவா வருங்காலத்தை பற்றி மகிழ்வாள் இங்கே வந்தா பார்த்தீங்கன்னா விளக்கு இரவிலும் அவளுடைய விளக்கே அணையாது அப்படி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாள் அதான் குணசாலியானிய ஸ்திரி போய் உட்கார்ந்து நல்லா படிச்சு பாருங்க சும்மா சங்கீதம் இருபத்தி மூணு படிச்சு சாகர் வரைக்கும் படிச்சு கத்தர் என் இருக்கிறார் கத்தர் என் மர இருக்கிறார் குணசாலையான ஸ்திரியை தேடிப்பார் படிச்சுப்பாரு எ தூங்குற வீட்டுக்காரர்களுக்கு அம்மாவுக்கும் பஞ்சாயத்து பண்ணது கோபம் அமைதியை வாயம் மூடிட்டு யார் சொல்லிக் கொடுக்கறா மூணாம் கிளாஸ் படிக்கிறது முப்பத்தி எட்டு வயசுக்கு போரிது அவர் தான் பேசுற நேரம் டேடி நீங்க வெளியே போங்க போயிட்டு கொஞ்சம் எடுக்கிறது யாரு குடும்பம் நடத்துறதுல கண்ட்ரோல் பஞ்சாயத்து சமாதான குணசாலியான ஸ்திரீ அவ பிள்ளைங்க பார்த்து சொல்றாங்களே அவளுக்கு எலும்ப உடனே அவங்க அம்மாவை பார்த்து என்ன சொல்லுவாங்க பாக்கியவதி புருஷன் சொல்றான் எத்தனையோ பெண்களை நான் உலகத்தை பார்த்துருக்கேன் ஆனா எல்லாரையும் காட்டில நீ தான் யாரு நீங்க யாராவது அப்படி ஒரு நாள் சொல்லியிருப்பீங்களா உங்க வீட்டுக்கார அம்மாவை பார்த்து இருந்தால் சொல்லி இருப்போம் அப்படியா நான் ஒருத்தனை சொன்னேன் டே பைபிளில் மோசை வந்து அவங்க மாமனாருடைய வார்த்தைக்கு ரொம்ப கீழ்படிஞ்சான் மோசை மாமனார் மாதிரி மாமனார் இருந்தா நான் கீழ்ப்படிச்சே ஆவேன் அப்படின்னா அப்ப நீ மோசை மாதிரி இருக்கணும்ல நித்திரையின் ஆவி உன்னை கந்தைய உடுத்துவிக்கும் நியாயாதிபதிகள் அதிகாரம் ஆணையை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணையை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான் சிசரா யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சு ஓடி வந்து ஒரு வீட்டில் படுத்துட்டு அவன் தூங்கிட்டே இருக்கான் இவ்வளோ பெரிய யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோமே இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சே நம்ம தப்பி வந்திருக்கோமே தப்பி வீடு போய் சேரணுமே அவங்க அம்மா அங்கே வெயிட் பண்ணுறா யாரு சிசரா அம்மா என் பிள்ளை வரலையே ரதம் லேட் ஆகுது ரதம் லேட் ஆகுது என் பிள்ளை ஏன் வரல ரதம் லேட் ஆகுது என்னவும் நடந்துருச்சா உடனே அவங்க கூட இருக்கிற தோல்விகள் எல்லாம் சொல்கிறாங்க சா ஜெயிச்சிருப்பாரு ஜெயிச்சதெல்லாம் என்ன செய்யணும் கொள்ளையடிச்சதெல்லாம் பங்குடணும் எச்சு அதே அதிகார்தான் இருபத்தி ஒன்பது அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பழகணி வழியாய் பார்த்துக் அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனது என்ன அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினால் அவனுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னது மன்றி தானும் தனக்கு மறுமொழியாக அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்க கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ ஆளுக்கு இரண்டொரு பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பல வருணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வருணமான கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றால் அவங்க காத்து இருக்காங்க ஆளுக்கு ரெண்டு மூணு பொண்ணை பிடிச்சிக்குவாங்க அப்படி ட்ரெஸ் போட்டுக்குவா இத போட்டுக்குவான் அதெல்லாம் பண்ணி பங்கு எடுத்து கொடுத்து வர வேண்டாமா அதுதான் பிள்ளை லேட்டுன்னு பிள்ளை எங்க இருக்கு பிள்ளை எங்க இருக்குமாய் தூங்கினவன் அங்கேயே செத்து போயிட்டான் தூக்கம் உன்னை சாவுக்கு கொண்டு போய்டும் அதனால தான் சொல்லி தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூங்கிட்டே நான் வாழ்க்கையில் இந்த மார்க்கம் தூங்குகிற மார்க்கம் அல்ல இசைவேளை காக்கிறவர் அது என்ன உறங்குவதில்லை தூங்குவதில்ல நெய் தர் ஸ்லீப் நார் ஸ்லம்பர் என்ன கூட என்ன செய்யறது பள்ளத்தில் விழுந்து நொறுங்கி அடிபட்டு போயிடும் இல்லை கொஞ்சம் கூட கண் அசைவு கூட தடுமாற்றம் கூட தெய்வத்துக்கு கிடையாது வெட்டா நம்மல என்ன ஆகுறது ஒண்ணு எல்லாம் போயிடுவோம் சிசரா அவங்க அம்மாவுடைய எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு ஆனா பிள்ளை அங்க செத்து போயிட்டான் அதுக்கு காரணம் அவனுடைய தூக்கம் நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க அவன் பயங்கரமான பராக்கிரமசாலி தூங்கிட்டான் இந்த பெண்ணு கிட்ட வர்றா பட்டுணி அவனுக்கு சக்தி இல்லை பாருங்களேன் பட்டினி எலும்புறதுக்கு என்ன கிடையாது உணர்வு வரல பாருங்க உங்க ரூமுக்குள்ள யாரது வந்தா படால எழுபணும் அசைவு இருக்கு அப்படின்னா உனக்கு ஒரு உணர்வு வேணும் அவ கிட்ட வந்தாள எங்க வச்சா நெத்தியில வச்சாலும் ஒரு அட்டி அடிச்சா அடிச்ச உடனே இவன் ஒரு பெரிய வீரன் அல்லவா அவன் ஒரு சேனாபதி பட்டால்னு பிடிச்சிட்டு எங்க வரணும் வெளியே வர வேண்டாமா புருஷிலிய படிச்சிருக்கீங்களா நம்மளால பனியனை மட்டும்தான் போடுவான் சும்மா அவனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி அவனுக்குள்ள இருக்குன்னு அவனை ஓச்சிடணுன்னு கவர்மெண்ட்டே முடிவெடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல சுட்டுருக்காங்க அப்படி அப்படி தம் அப்படி தோட்டாவை பிடிச்சிருவான் அது பிச்சுட்டு போகாத அவனை கடைசியில் ஒரு பெரிய கிணத்துக்குள்ள ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அவனை இறக்குனாங்க கயிறு கட்டி போய்கிட்டே இருந்தான் அவனுக்கு புரியுது என்னத்துக்கு நம்மளும் இங்கே இறங்க சொன்னாங்க இவங்க பிளான் என்னன்னா இவன் பாதி வரைக்கும் போனவன கை தெனிஞ்சிடணும் அறுத்து விட்டுருணும் கயிறு வந்து இத்து போன மாதிரி காட்டி விட்டுறணும் உள்ள போய் சாப்பிட்டோம் அதோட மூடிடலான்னு கயிறு அறுக்கிற மாதிரி தெரிஞ்சது பாருங்க ஒரே தம் புடிச்சு நேரம் எங்க வந்துட்டான் துண்டான கயிற வந்து எட்டி பிடிச்சிட்டு அவ்வளவு விழிப்பா இருக்கிற மனுஷன் இருக்கும் போது இவ வந்து கூடாராணியை தூக்கி வச்சு அடிச்சாலும் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அடிச்சு அது தரையோடு போயிருச்சு முடிஞ்சது அப்ப என்ன மாதிரி தூக்கம் நம்ம ஆளுங்களையும் தூங்கிட்டா தூக்கிட்டு போய் போயிடலாம் கட்லோட தூக்கிட்டு போனா சொப்பனத்துல போயிட்டு இருக்கும் போல் இருக்கு கத்தோடைய ஆவியான ஒரு கட்டிலோட தூக்குறாருமா ஒரு காத்திருப்பு கூட்டத்துல பட்டாபுராம்ல நைட்டு ரெண்டு மணிக்கு நான் தான் காத்திருப்பூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன் காத்திருப்பூட்ட இல்ல நைட்டு புறையாடு சனிக்கிழமை உச்ச கட்டத்துல எல்லாரும் ஆவில் அணிஞ்சுகிட்டு இருக்கோம் அப்ப திடீர்னு ட்ரெயின் கிடைக்கலன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஒரு பக்கத்து ஒரு விசுவாசிகள் ரெண்டு பேர் வந்துட்டான் ரெண்டு பேர் வந்த உடனே நாங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆவியில் அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பிரதர்ஸ் தான் நல்லா ஆவில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த விசுவாசிகள் ரெண்டு பேர் ட்ரெயின் கிடைக்கலன்னோடனே ஒரு பன்னெண்டரையோ ஒரு மணிக்கோ உள்ளே வந்தான் உள்ளே வந்தவுடனே யார் வந்தான்னு பார்க்கறதுக்காக லைட்டை போட்டாங்க ஒரு ஆள் பயங்கரமாக ஆவில் அரைஞ்சி குதிச்சுட்டான் பட்டன் லைட் ஆஃப் அவனுக்கு டியூப்லேட் போட்டது தரிசனம் பார்த்துட்டோன்னு சொல்லி ஒரு பெரிய வெளிச்சம் வந்துருச்சு குதிச்சு ஊருண்டு பக்கத்தில் உள்ள முட்டி மோதிட்டான் தெ பதினாறு பத்தொன்பது அவள் அவளை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி அவளுதான் அன்னைக்குதான் அவனுக்கும் சவரகன் கத்திய வச்சு சரட்டு சரட்டு சரட்டுன்னு இழுத்தா ஒன்றும் சூடு இல்லை சொரண இல்லை பேரு தான் பெரிய பராக்கிரமசாலி கோட்டையெல்லாம் பிடுங்கிடுவான் ஆனால் அவன் தலையை சரைக்கிறதுக்கு வச்சு தலையை தரைச்சா இவன் நல்லா தூங்கிட்டு அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது அவன் வேடிக்கை பொருளாய் மாறினான் அவன் தரிசனத்தை இழந்து சிறைச்சாலையில் கிடந்தான் அதுக்கு காரணம் என்ன அந்த கொஞ்ச நேரம் தூக்கம் கொஞ்சம் உஷாரா இருந்தான் கத்தியோட பிடிச்சிருப்பான் அதுக்கு ஒரே பிடியில் நசுங்கி இருப்பான் அபிஷேகத்துக்கு எலும்பில் எலும்பில்லையே சிம்சோன் அப்படியே போயிட்டான ஆதியாகமம் பதினஞ்சாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அஸ்தமிக்கும் போது ஆண்டவருடைய பலி பொருளை முன்னால வச்சிருக்கிற பறவைகள் வரக்கூடாது அது சாபம் ஆயிடும் கத்தருடைய அக்னி இறங்கணும் நீ காத்துக்கிட்டு இருக்கிற கத்தருடைய நீ இங்க வந்து தூங்கிட்டீங்கன்னா என்ன ஆகுறது சாயங்காலம் ஆறரைக்கு இந்த தூக்கம் முடிச்சு அவன் எழும்பும் போது சொன்னாரு ஒன் சந்ததி நானூறு வருடம் அடிமையா இருக்கணும் சபார்னு எழுப்பிட்டான் என்னது நானூறு வருஷம் என் சந்ததியா முடிஞ்சு போச்சா அன்னைக்கு தான் அந்த சாபம் வந்துச்சு வாசிங்க அடுத்த வசனம் அப்பொழுது அவர் ஆபிரஹா நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய பரதேசிகளா இருந்து அத் தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் வருஷம் உபதரவப்படுவார்கள் என்றும் சாயங்காலம் ஆறரைக்கு தூங்குனதுக்கு நானூறு வருஷம் யாரு போயிட்டா ஜனங்கள் பரதேசம் போயிட்டான் அப்பா தூங்குனா குடும்பம் படுத்துடும் அவ்வளவுதான் அவங்க தூங்குறாங்க இவங்க தூங்குறாங்கன்னு இருக்க கூடாது யாரு எலும்பனையா எலும்பு நாள் போட்டு ஜோம் பண்ணு எலும்பலா விட்டுரு முழங்கால நீ போடு ஒராளாவது வீட்டில் ஒரு தேவ எழுப்பு துதியின் சத்தத்தை எழுப்பு நீ ஒராளாவது திறப்புல நில்லு அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாவசன் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு ஜெபிச்சு மூடி தூங்கிட்டான்ல தெய்வம் அவனுக்காக ஜெபிக்கிறதுக்கு அஞ்சாம் வசனத்துல ஒரு டீம் வச்சிருந்தார் அப்படியே பேக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் இழுத்து போட்டு முக்காட்டு போட்டு தூங்கிட்டாரு யாராவது ஒரு ஆள் எலும்பு தூங்கிட்டான் சபை தூங்கலையே சபை தூங்குச்சா சபை தூங்குச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு பேதுரு தூங்கிட்டாரு சபை அவனுக்கு தூங்கல சபை விழித்திருந்து போராடிச்சு கத்தர் தூதனை அனுப்பினார் எல்லாரும் கண்களை மூடுவோம் இன்றைக்கு கூட்டத்தில் இரத்த பிரியர்கள் நித்திரை பிரியர்கள் இந்த ரெண்டு வல்லமையிலிருந்து கத்தர் நம்மை விடுவிக்கட்டும் இரத்த பிரியர்கள் உத்தமனை பகைக்கிறார்கள் சீமையை தாவீரை தூசித்தான் என்று சொல்லுகிறோம் அவன் சொன்ன நியாயமான காரணம் நீ ஒரு இரத்த பிரியன் நீ ஆலயத்தை கட்ட முடியாது இரத்த பிரியனாய் இருந்தால் உன் சந்ததிகள் பஞ்சத்தில் தவிப்பார்கள் இரத்த பிரியர்களை கத்தர் அறிவுறுக்கிறார் இரத்த பிரியர்கள் பாதி வயதில ஓட்டத்தை முடிக்கிறார்கள் நேத்திரை பிரியர்கள் கணநேத்திரையின் ஆவிக்கு இடம் கூட அது உன்னை தரித்திரனாய் மாற்றும் கந்தைகளை உடுத்துவிக்கும் உன்னை மறித்தவனாய் மாற்றிவிடும் நீ எவ்வளவு வல்லமையுள்ளவனாயிருந்தாலும் ஓ நீ நீ நித்திர ஓட்டத்தை சீக்கிரம் உன் சந்ததி அடிமைத்தனத்துக்குள் போய்விடும் எல்லாரும் கொஞ்ச நேரம் இருபது நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது இந்த மார்க்கமே முழங்கால் மார்க்கம் தான் உன்னுடைய முயற்சியினால் ஜெயிக்க முடியாததை முழங்காலில் ஜெயிக்கலாம் லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் நீடித்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் வழங்கால் மட்டும்தான் கத்தாகவே ஓ உங்களுடைய சன்னிதானத்தில் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நான் ஒரு தற்புரியன் நான் ஒரு பணப்பிரியன் நான் ஒரு சுகபோக நான் ஒரு மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் இப்பொழுது வசனத்தை கேட்ட பொழுது நான் உணர்கிறேன் ஓ நான் ஒரு இரத்த நான் ஒரு நித்திரை தேவரீர் என்னை மன்னியும் என்னுடைய ஆசீர்வாத குறைவுகளுக்கு நான் தான் காரணம் பஞ்சத்துக்கு நான் தான் காரணம் ஜீவியம் பரிசுத்தான் எனக்கு பாவிகளை பிடிக்குது பரிசுத்த பிடிக்கலையே என்னை மன்னியமாண்டவரு எத்தனை பேர் வாயை திறந்து சத்தமா ஜபிக்க முடியும் சரியா ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் எல்லாரும் தேவனை நோக்கி அபயமிடுவோம் அதிகமாகறது சத்தமிட்டார் தமை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமில்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் அவருக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது அடிப்படையில் மாத்தோக உன்னுடைய அறிக்கையிடலாம் நினைக்கிறேன் அடிப்படையில் மாத்திரம் அல்ல உங்களுடைய ஆத்மாவில் தேவன் இடைப்பட்ட விதங்களுக்கு ஏற்ற ஒண்ணமா உங்களை அறிக்கையிட்டு சீர்படுத்திக் உங்களை சரிப்படுத்திக் எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் மூலமாக நாம் நெருங்கி வருவோம் தாவிது அறிக்கையிட்டான் ஆரோன் அறிக்கையிட்டான் தானியல் அறிக்கையிட்டான் அறிக்கை சடங்காச்சாரம் அல்ல உன்னை ஒத்துக்கொள்வதை காண்பிக்கிறது கேட்க கூடாது நினைக்கலாம் பரவாயில்ல தெய்வம் அதை கேட்கற அளவில் உன் இருதயத்தை உடைத்து விடு தண்ணீரை போல ஊற்றி விடு இன்னைக்கு கத்தர் திட்டவட்டமாய் உன்னோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் உன்னோடு போராடுகிற வல்லமைக்கு கத்தர் இன்றைக்கு ஒரு நியாய தீர்ப்பை கட்டிடும்படியாக அவர் போராடி கொண்டிருக்கிறார் தைரியமாயிருஷம் உள்ளவனாயிரு வாயத்திறன் வாய விரிவாய் திற கத்தரதை நன்மையினால் நிரப்பட்டோம் உன் கைகள் தேவனை துதிக்கட்டும் உன் ஆவி தேவனை மைமப்படுத்தட்டும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மைமப்படுத்துங்க ஒரு அக்கணி நம்முடைய சர்ப்பத்தின் வல்லமைகள் அது உன்னுடைய ஊழியத்தை அது உன் ஜீவியத்தை அது உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து இன்றைக்கு அதை உதறி போடு நம்முடைய மத்தில ஒரு பலிபடத்தின் அக்னி உண்டு நாமத்தில் உன்னோடு போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படுவதாக சுற்ற அநேக வருடங்களுக்கு முன்பு அநேக மாதங்களுக்கு முன்பு உன்னை விட்டு விலகி சென்றதான கத்துடைய ஆவியானவர் உன்னுடைய தோல்வியின் நிமித்தமாக உனக்காக போராடி பிரயாசப்பட்ட நீ வழி விலகி போனபடினால் உன்னை விட்டு விலகி நின்ற தெய்வம் மறுபடியும் உன்னை சந்திக்கிறார் நீ அவரை தேடினால் மகனே மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அடுத்து சொன்னாரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கணும் நீ சுகமா இருந்த இடத்துக்கு நீ போய் போய் நீக்கணும் இன்னைக்கு உன் பாபம் நீ உன் ஸ்தானத்துக்கு வந்து விடுவாய் அந்த அபிஷேகத்துக்கு வந்து விடுவாய் அந்த அழைப்புக்கு நீ வந்து விடுவாய் அந்த தரிசனத்துக்கு வந்து விடுவாய் அந்த வெளிப்படுத்தலுக்கு வந்து விடுவாய் போல சந்தோஷம் உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது மன்னித்து இருக்கிறார் கத்தரு நேசிக்கிறார் wallamaye unde unde appuda wallamaye yesuwe wallamaye unde unde appuda wallamaye <laughs> athikuthikuthu wallamaye unde unde appuda wallamaye yesuwe raguthu wallamaye unde unde appuda I'll be good. நிமிடம் ஒரு அஞ்சு நிமிடம் ஒரு சரியான ஒரு அபிஷேகம் நரம்புகளுக்குள்ள நிரப்ப வேண்டும் உடசூட்ட முடியாது வருடங்களுக்கு முன்பாக நீ தனித்து ஜபித்துக் கொண்டிருந்த உனக்கு கிடைத்த அபிஷேகம் நீ ஊழியர்களோடு சேர்ந்து ஜெபித்துக் பொழுது உனக்கு கிடைத்த அந்த வல்லமை இன்றைக்கு கத்தர் உனக்கு திரும்ப தரப்போகிறார் கத்தர் ஒரு விலையேற பெற்ற வல்லமையோடு வந்திருக்கிறார் எத்தனை பேர் பெற்றுக் கொள்கிறீர்களோ அத்தனை பேரும் பாக்கியவான்கூற்றும் ஊற்று மாவிய ஊற்றுமையனே ஊற்றுமையனே ஊற்றுமையனே ஊற்று ஊற்று மாவிய ende goosti navi uthmaye re ende goosti navi uthmaye re ende goosti navi uthmaye re uth mota navi uthmaye re uth mota navi uthmaye re ende goosti navi uthmaye re ende goosti navi uthmaye re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 Questo nome you to me prendi questo nome you to me prendi questo nome you to me